آئر <سؤال> تنانو چیز و تیرند <سؤال> ابو حریرہ <سؤال> رضی اللہ عنہ <سؤال> نبی صلی اللہ علیہ وسلم اللہم اصلح لی دینی اللذی ہوا عصمت امری و اصلح لی دنیای اللتی فیہا معاشی و اصلح لی آخرتی اللتی فیہا معادی و جعل الحیات زیادتا لی பாதுகாப்பாக இருக்கும் என் மார்க்கத்தை எனக்கு சீராக்கி தருவாயாக என் வாழ்விடமாக உள்ள என் உலகத்தை எனக்கு சீராக்கி தருவாயாக என் திரும்பும் இடமாக உள்ள என் மறுமையை எனக்கு சீராக்கி வைப்பாயாக என் வாழ்வை ஒவ்வொரு நல்லதிலும் எனக்கு அதிகரிப்பதாக ஆக்குவாயாக என் மரணத்தை அனைத்து தீமைகளை விட்டும் எனக்கு ஆரோக்கியம் அளிப்பதாக ஆக்குவாயாக